தேவனுடைய பாதப்பொழிகளை காத்திருந்து தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக வல்லமை அபரிமிதமாக ஒவ்வொருவரும் சரியாக பெற்று ஆவிலை கழிவற வேண்டும் என்று தேவசை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த சரித தொலைவினங்களையும் மனதனுடைய தலைவினங்களையும் வெளிப்படுத்தி தேவனுடைய வல்லமைக்கு தூரமாக காணப்படாதபடி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவசமத்திலே காத்திருந்து ஒருமனப்பட்டவர்களாக தேவமைக்கினை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவசமத்திலே கூறி கொடுக்கின்றோம் ஆண்கள் பகுதிகளில் எல்லாம் வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள் பெண்கள் பகுதியிலே பெரும்பகுமக்கள் அந்த வல்லமைக்குழு நிரம்பவில்லை அதனால் எல்லாரும் இடம் கொடுத்து கொள்ளவியர்கள் என்று சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்காதபடி இந்த பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்து தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட நேரங்களை நாம் வெறுமையாக கழித்துவிட்டு போனோம் திரும்ப அதை கிடைப்பது கூடாதவர்கள் ஆகியோம் இந்த நாத்தி விடவே தீவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் எல்லாரும் தன்னுடைய மனதை அயத்தப்படுத்திக் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நாளிலும் தற்போதைய ஆபியானவர் தரப்பகுற சில வேதமாக வாசித்து தியானிக்கலாம் விவசாய தெற்கு தெரிசன் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி வசனம் விவசாய நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பணி அடைந்து கடுகளை போல சட்டை எடுத்து இழங்குவார்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் ஆமைக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல சரித பிரகாரமான சோர்வுகள் கலைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு கடவுளுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு நேரத்திலே நாம் காத்திருக்க வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட வல்லமை நிறுவனத்தில் இறங்கிக் கொண்டிருந்தும் அதை நாம் பெற்றுக் கொள்ளாத போனால் விளைவினர்களாகவே திரும்பிச் செல்ல போகின்றோம் ஆமைக்குரிய வாழ்க்கையிலும் விளைவினர்களாக பருணப்பிரகாரமான கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கழுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்கள் அவள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இன்றைக்குரிய இன்றைக்கு காணப்படுகிற பெண்திகளை கழுகளை போல சட்டை நடித்து எழும்புவாள் என்று எழுதியிருக்கிறபடினால் எல்லாரும் கையில கைதட்டி பெருக்கந்திருக்கிறோம் என்பதை இரமக்கள் என்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த வல்லமை நம் இன்மத்திலே இறங்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றனர் வெளிப்படத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்ற பொழுது அந்த கடைசிசு நாட்களில் அந்த காலத்திலே சபையும் மனாந்தரத்துக்கு வந்தது அப்போது அதற்கு என்ன கொடுக்கப்படுமா அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக மூன்றரை வருஷம் பூசிக்கப்படும்படியாக மனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகுனுடைய ரெண்டு சரகம் கொடுக்கப்படும் குட்டி கழுகுனுடைய சரகு அல்ல பெருங்கழுவனுடைய சரகு ரொம்ப வேகமாக ரொம்ப உயர்ந்த நெல்ல பரந்து செல்வதற்காக அந்த சிறகுகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுத வாக்கியத்தில் அந்த காலம் நமக்கு நெருங்கி வந்து அண்டிகரிசி எந்த நேரத்திலும் தோன்றக்கூடிய சூழ்நிலை உலக அரசியலிலே உருவாகி இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது இனி அண்டிகரிசு வந்துதான் இதை சரி செய்ய முடியும் என்கிற சூழ்நிலை உலகத்தில் உருவாகி இருக்கின்றது அகினால் அப்படிப்பட்ட காலத்திலும் வந்திருக்கிறதா நாம் என்ன செய்ய வேண்டுமா கழுகளை போடு சட்டையிலும் போது எந்த நேரத்திலும் ஆவியான தூக்கிக் கொண்டு செலவு தகுதியுடைய மக்களாக காணப்படுவதற்காக தான் இந்த நாட்களை இந்த காலங்களை நமக்கு தந்து ஏன் என்ற காத்திருப்பு கூட்டம் ஏன் என்று விழிப்பு ஜபம் தெரியுமா விடாமல் தடுப்பதற்காக இல்ல உறங்கிக் கொண்டு உற்சாகத்தோடு செல்வதற்காக இல்ல விழித்திருந்து ஜபம் பண்ணி கருத்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுப்பணி அடைந்து கழுகு சட்டில் எடுத்து எழும்புவார்கள் புறாக்களை போல பறந்து எழுதவில்லை கழுகுகளை போல புறாக்கள் எல்லாம் கொஞ்சம் உயர்த்துதான் பறக்க முடியும் கழுவு ரொம்ப உயரத்து இருக்கு கண்ணு கட்டாத உயரத்துக்கெல்லாம் நாடு விட்டு நாடு கண்டம் எல்லாம் விடுகின்றது கழுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அவழ்க்கையை சின்ன சின்ன பிரச்சனைகளில் எல்லாம் நமக்கு ஒரு சோர்வு உண்டாகி விடுகிறது களைப்பு உண்டாகி விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் பலத்தோடு கூட தேவசபத்தில் காணப்படுவதற்கு நமக்கு அப்படிப்பட்ட நல்ல கருமைகள் வேண்டுமாம் அதை பெற்றுக் கொள்வதற்காக வல்லமை நமக்கு தரும்பொழுது அதை சரியாக பெற்று பயன்படுத்தாது போனால் பழைய தலைவீனத்தோடு தான் நம்ம கடந்து போக போகிறோம் ஆகினாலும் தேவ ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய இறுதிய கதவுகளை நம்முடைய தலைவீனங்கள் அறிவினங்கள் நம்முடைய இதை மன குராய்கள் எல்லாவற்றையும் வெற்றிவிட்டு தேவனுடைய வல்லமை நிறைவாக பெற்று கல்களை போல சட்டில் எடுத்து எழும்ப வேண்டும் தரையிலும் எழும்புகின்ற ஒரு அனுபவம் அப்படி ஆவியான தூக்க தெரியும் அப்படிப்பட்ட ஒரு எழும்புகின்ற அனுபவத்தை நம்ம இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக் கொண்டவர்கள் தான் அன்றைக்கு அம்பிகரிசனுடைய காலத்திலேயும் பெருங்கலகுண்டை சடகு பெற்று பரந்து அனாந்தரமாக நடத்தி செல்லப்போகிறார்கள் அப்படி அல்லாதவர்கள் துணிச்சல்கள் இருந்தாலும் அம்பிகரிசனுடைய புத்தனை குத்தாமல் இருந்தாலும் அதை சாட்சியாக மறிக்க வேண்டியது வரும் மேல பாகத்தில் எழுதியிருக்கின்றால் ஏ மக்கள் மிக தெளிவுடைய இருக்க வேண்டும் என்று தேர்வு சமூகத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வெளிப்பாடு புத்தகத்திலே யோகா நம்மைகள் கண்டு நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றபடினாலே நாம் அதை குறித்து சிந்திக்காதபடிக்கு எப்படியும் நம்முடைய ஆமைக்குரிய வாழ்க்கையை செம்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் எந்த உணர்வுடைய மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நீங்க வாசிக்கலாம் பதிமூன்றாம் அதிகாரம் நாம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டு வெடி அதற்கு கொடுத்து விடுகின்றார் ஆகையினால் அவைகள் அப்படி செயல்படப் போகின்றது இங்கே பதினேழாவது வாசிக்கலாம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது பதினாறு பதினேழு அதாவது சிறியவர்கள் சபைக்கு விதமாக பயங்கரமான ஒரு சோதனை உலகத்தில் எல்லா ஜாதிகளும் எல்லா அரசாங்கங்களும் அதிகாரங்களும் சபையை எதிர்க்கும்படியான ஒரு சோதனை உருவாகுமாம் அதை குறித்து இங்கு பதினைந்தாம் சனத்தை வாசிக்கலாம் மதிவள்ள அடித்துக் கொண்டு போகக்கூடிய சோதனையான ஒரு பயங்கரமான சோதனை உருவாக்கிவிடுகின்றது அதுலிருந்து பெருங்கல சரல் கொடுக்கப்பட்டபடினாலே அது பறந்து வனாந்தரத்துக்கு தனக்கு போசிப்புக்காக மூன்றரை ஆண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு சென்று விடுகின்றது அப்படி அவன் பெருவெள்ளத்தை ஊற்றும்பொழுது பூமியாக சிறீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலசுறுப்பம் தன் வாயிலு ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அந்த சோதனை காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பூமிக்குள்ளே அதுக்கு ஒரு மறைவிடம் இருக்கின்றபடினாலே அங்கே போய் மறைந்து கொள்கின்றது அடுத்த வருசத்தில் அப்பொழுது வனசெலுத்தமானது சிறீ மேல் கோபம் கொண்டு கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் ஏசு கிருசனை குறித்து சாட்சியுடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான அப்படினா திருச்செடியின் அப்படி கழுகளைப் போல சட்டை எழும்ப முடியாமல் இருக்கின்ற மக்களை குன்பப்படுத்தும்படியாக அவளோடு யுத்தம் பண்ணும்படியாக போயிட்டு இருக்கிறபடினாலே அவள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மாறிப்பாரலாம் அங்குனால சமையல் பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் ஆவில நிரம்பி எல்லாரும் களைகளைப் போல சட்டை எடுத்து எழுப்ப வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கூட்டங்களை அடிக்கடி மாதத்தில் ஒருமுறை நமக்கு கொடுத்து இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நேரத்தை பயன்படுத்தாத போனால் அந்த கழுவுடைய சிறகு நமக்கு தரப்படமாட்டாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் கருத்திற்கு காத்திருப்பவர்கள் புதுப்பணி அடைந்து கலைகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோழ்ந்து போகிறார்கள் வா செய்பவரேல் உலகத் தோற்று முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பேமன் விதமாக மனு மக்களை மீட்பதற்காக என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகத் தோற்று முன் மக்களுக்கெல்லாம் தெரிகிறது தெரியாது சில திருக்கட்டிகளுக்கு மாத்திரமே தெரிய தவிர மக்கள் யாருக்குமே தெரியாது யாருமே அதை காணவில்லை எல்லாரும் பாவம் செய்தும் தேவ மகிமையற்ற நகரத்து தான் செல்லும் என்றால் இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் ஆகையினால் தேவ மகிமையற்றவர்களால் தான் இருப்பம் என்று எண்ணிக்கொடுகிறார்கள் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கடத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக உலகத் கொண்டு ஒருவரும் கேட்டதும் செவியால் உணர்ந்ததும் அவைகளை கண்டதும் என்று சொல்லிச் செல்லப்படுகிறது அதாவது மனிதர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய தேவிகள் திட்டம் தூதர்களுக்கு அதிகமான ஒரு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லியிருந்த ராஜா வருவார் ஆளுகை செய்வார் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இது மேசியா வந்து சங்கரிக்கப்படுவார் நமக்கு லட்சிப் உண்டாகும் என்று அவளுக்கு தெரியாது அந்த லட்சிப்பை தெரியப்படுத்துவதற்காக யுவான் சானகனை கருத்தர் பிறப்பித்தார் என்று சொல்லி அதை யோகான் பிறந்தவுடனே அவருக்கு பேரவைக்கின்ற பொழுது சஹரியாவினுடைய ஊமையாக இருந்த சஹரியா வாய் திறந்து அவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒன்னது அதிகாரம் எழுபத்தி ஆறும் மமது தேவையமான இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்த மன்னிப்பாகி ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை தெரியப்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கருத்து செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்று சொல்கின்றபடினாலே பேரசபைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு செல்கிறதை காணொலியன் கிழக்கு கடவுள் என்று வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு காத்திருக்கின்ற கருத்தரமோடு கூட பேச வேண்டும் கருத்தர் துணி தயவுள்ள சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் கருத்தரமுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நம் தேவசமத்திலே காத்திருக்கின்றபடினாலே பியவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பரிசுத்த ஆவியான விதிச்சோழல் ரெண்டு குறைந்தேன் நலம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதாவது தேவனுடைய சுவிசேஷம் எதற்காக பிரசிக்கப்படுகின்றது அதனுடைய நோக்கம் என சொல்லி அப்போத்த பவுல் இங்கே வாசிக்கலாம் தேவனுடைய சாயலாயிருக்கின்ற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அமிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் எழுதியிருக்கிறபடினால் எல்லாருடைய மனமும் குருடாகி இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய மனக்கண்களை யாருமே தரப்பதற்கு ஆள் பொசிநாதன் நேரடியாக வந்து யாருடைய கண்களை அது அப்போசர்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்போசனாக விமர்சித்த பவுலை அழைக்கின்ற பொழுது அவரிடத்தில் இப்படித்தான் சொல்லுகின்றார் நீ அவருடைய கண்களை திறக்கும்படி நான் உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் வாய் என்று சொல்லி பவலை அழைத்தார் என்று சொல்லி பரிசுத்தனை வேத வாக்கியத்தில் அப்போது நடிகளே நூக்காய் விதமாக எழுதுகின்றார் அதிகாரம் வசனம் அவர்கள் என்னைப் பற்றி விசுவாசத்தினாலே பாவம் எண்ணிப்பையும் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தாருடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவளுடைய கண்களை திறக்கும் இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் சொல்லி ஆண்டவர் பகலை அழைக்கிறார் அப்போது அழைப்பை தெரியுமா மக்களை எண்ணிலின்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதும் பாவத்தின் பிடியில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பங்கெடுத்துவதும் அவருடைய கண்களை தரப்பது அப்போது வேலை ஆகிய விகிதமாக கருத்திருந்து காத்திருப்பவர்களுக்கு செய்தவர்களை உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதில்லை மனதிலே உணர்ந்ததில்லை என்று சொல்லியிருக்கின்றது போல கடைசி நாட்களே நமக்கு இதை மனக்கல்களை திறந்து பாத மன்னிப்பு பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தில் பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக சாத்தானொடி விடுதலை பெற்று தேவை நடத்தி வரும்படியாக இறுதியிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றபடியினால் இந்த ரகசியங்கள் கருத்திற்கு காத்திருக்கின்ற மக்களுக்கு ஒடுக்கப்படுகிறவன் பரிசுத்தான் என சொல்லுகின்றபடினாலே நம் தேவசமத்திலே காத்திருப்பதனுடைய மேன்மைகளை எழுமக்கள் நன்றாக புரிய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு மிக ஒரு பெரிய ரகசியம் தேவனுடைய சுவிசேஷத்தினாலே மனிதர்கள் தேவனை போல மாற வேண்டும் மாறுகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார் ஆனாலும் அப்படி ஆகாத போன காரணம் அவர்கள் அவிசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க மனமில்லாதவர்கள் தங்களுக்கு பிரியமான பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் ஆகையினாலும் பிரபஞ்சத்தின் தேவன் உலகத்தின் அதிபதியாகிய பி சாசானவன் அவருடைய உலக நன்மைகளையே இது தெய்வீக காரியத்தை குறித்து கவலைத்தவளாக மாற்றி மனதை குரலாக்கிவிட்டான் என்று எழுதியிருக்கிறபடி நான் தேவனுடைய சாயலை அடைந்து தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீன் செய்களை உலக தோற்றம் ஒருவரும் கண்டதும் இல்லை அவர்கள் உணர்ந்ததும் இல்லை என்று எழுதியிருக்கின்றது போல நமக்கு அமீதமான தேவல் சாய் அடையும் வெளிப்படுத்தி நம்மை பாவத்தொன்று உடலாக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடினால் இது தேவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்று பரிசுத்த ஆவியான சொல்வது அவர்தான் ஆன்மீக அடைந்திருக்கிறார்கள் வெளியே சொல்கின்றபடி மனம் திரும்புகளை சொல்கிறார்கள் அண்ணாவிலிருந்து பாவம் யாருக்கும் விலகவில்லை நமக்கும் அந்த கிருமையை தந்து விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமரட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பது பேதரித்துள்ளதாக வாசிக்கலாம் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் இதற்கு முன்னால் உள்ள மக்களுக்கு அது சரியாக பிரசங்கப்படவில்லை அப்போது சில காலத்தில் மாத்திரம்தான் இது பிரசிக்கப்பட்டது என்று சொல்லி இப்பொழுது அப்போசலுக்கும் திருக்கத்தரிசுகளும் வெளிப்பட்டது போல முற்காலங்களிலே வெளிப்படுத்த படவில்லை கடைசி நாட்களை ஒரு நலனை அப்போசல் மூலமாக இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி நாம் காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட நேரங்களை தேவசமூத்தரை பயன்படுத்திக் கொள்வதற்காக எனவே நமக்கு கருதி செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய நம்ம இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாயலை அடைய செய்து அடைய செய்து ஒரு நாள் தேரமை போலமையே நம்ம மாற்றப்போகிறோம் என்று சொல்லு எதிர்த்து சொல்ல உறவு 23-24 இருபத்தி அப்போது பவுன் சொல்லும்பொழுது அடுத்து நம்ம ஒரு மீட்பு அடையப் போகின்றமா அது என்ன மீட்பு சொல்லி எழுதலாம் அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரிதை மீட்பாகி புத்தனை சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தமைக்கிறோம் வெளியே அறிந்து கொள்ளவில்லை செத்த பிறகு பரவகுப் தான் சொன்னார் தவிர இங்க இருக்கும்போதே சரிதை மீட்பாகி அதற்காக நாம் காத்திருந்து தவிக்கிறோம் என்று எழுதியிருக்கின்றபடி நாம் காத்திருக்கின்ற நோக்கம் என தெரியுமா நாம் ஆன்மீக கட்சி அடைந்திருக்கிறதான நமக்கு சரிதம்பு வேண்டும் சரத்தில் பாவம் ஆளாதபடிக்கு ஒரு புதிய சிறுசியாக நாம் மாற வேண்டும் தேமு சாயலி அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அடைவதற்காக இந்த காத்திருப்பு கூட்டங்களை வந்திருக்கிறோம் என்று பரிசுத்தாவியான சொல்லுகின்றார் அடைவதற்காக காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் எபரிவருக்கு நிருபம் எழுதும் பொழுது அதிகாரம் எட்டாம் தெளிவாக எழுதுகிறது சுமந்தித்து இருக்கும்படிக்கு ஒரே தரம் பணியிடப்பட்டு இனி தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வெற்றிப்பை அருளும் சரி மீட்பு ஆகிய வெற்றிப்பை அருளும்படி இரண்டாம் பாவம் இல்லாமல் தரிசனம் என்று சொல்லி இங்கு எப்படி நிர்பகத்தால் எழுதி இயேசுநாதர் வரும்போது கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மை என தெரியுமா இந்த சரிதமானது முழுமையாக மருத்துவமடைந்து ஒளியானது அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இறாதபடிக்கு பிரபஞ்சத்தின் பேருடைய மனதை குரலாக்கிவிட்டான் என்று சொல்லியிருக்கின்றபடி பார்க்க இருக்கின்ற நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது நாம் அதை மாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் விட்டோம் மாசிரமான ஒரு சரித பிரகாரமான வெற்றிப்பை நாம் அடையப் போகின்றோம் அடையும்போது நாம் தேவலை போல மாறப்போகிறோம் என்கிற உணர்வுகளை நமக்கு தந்திருக்கின்றபடி அந்த ரகசியங்கள் வெளிப்படுகிறது என்பதை அறிந்த ஆண்டவரைப்பமாக நிறுவத்திலே ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றரை வருஷங்களில் இருந்து வாசிக்கிறான் இப்பொழுது தேவனுடைய பிணைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்வர்களை உலக தோற்றத்த உலகத் தோற்றம் முதல் ஒருவர் கண்டதும் செவியால் உணர்ந்ததும் இல்லை நாம் காத்திருக்கின்ற நமக்கு இந்த ரகசியங்களை கருத்து வெளிப்படுத்தி நம்மையும் அப்படி மாற்றிக் கொண்டிருக்கின்றபடினால இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமைகளை விரைவாக சரீரத்திலே பாவம் ஆளாந்திருப்பதற்கு வல்லமை அதிகமாக தேவைப்படுறபடினால கற்பிற்கு காத்திருப்பதற்கு புதுப்பலர்ந்து கலைகளைப் போல சட்டிலெடுத்து எழும்புவார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போல் ஆவிக்குரிய ஒரு சோர்வு இல்லாதபடி இழைப்பு இல்லாதபடிக்கு ஒரு பிள்தோடு கூட கடந்து முன்னேறி செல்வதற்கு கருத்து மல்லமை அவசியமாக இருக்கிறபடி நான் காலத்திலே அதை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு எளமக்கள் கூட காணப்பட வேண்டும் என்று ஆகிய அந்த மறுத்து சொல்லுகின்றார் சங்கீத நாற்பது ஒன்றாவது வாசிக்கின்ற பொழுது காத்திருக்கின்றது கூப்பிடுகளுக்கெல்லாம் கருத்தருடனே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கருத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் இனமாக சாய்ந்தியன் கூப்பிடுவதை கேட்டார் என்று கற்பதற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் படுத்துப் பூங்கினேன் என்று எழுதப்படவில்லை காத்திருந்தேன் அதாவது கூப்பிட்டு விட்டு தவிர பண்ணிவிட்டு எப்பொழுது சத்தம் எப்பொழுது கேட்க வேண்டும் பொறுமையோடு கூட காத்திருக்கும் அனுபவம் இருக்கின்றதே அவர்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் என்று அருமையான இந்த ஆட்சியில் விண்ணப்பம் நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் காத்திருந்து பதிலே பெற்றுச் செல்ல வேண்டும் என்று ஆமியான மருத்துவர்கள் கூப்பிட்ட உடனே அந்த பதில் கிடைக்கும் கருத்திற்காக புறமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் அலலுயம் தேவை நம நிணக்கமாக திரும்புவதற்காக தேவை நம்மை நோக்கி பார்ப்பதற்காக நம்முடைய குறைகளை மாற்றுவதற்காக நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக நம்முடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட நாட்காலங்களிலே தேவசமத்தில் காத்திருக்கின்றோம் ஆகினால் இந்த நாட்டின் வழியை தேவ ஜனங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியான தானியல் ஒன்பதாம் அதிகாரம் சமத்திலே இது மாதிரி தேவதூந்தன் வந்து தானியலிடத்தில் சொல்லும்பொழுதுமாக சொல்ல வேண்டாம் மிகவும் பெரிய வேண்டிகொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது கட்டளை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஜெவமணி விட்டு ஆண்டவரையே எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு தரிசனங்களிடத்தில் தகவல் தெரியவில்லை அதற்காக ஜெயமணினார் அந்த வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பல்லவத்திலிருந்து வந்தார் அப்படி அனுப்பப்பட்ட அந்த போதனை நாட்கள் அந்த தேவ சாத்தான் வானமண்டலத்திலே கடல் செய்து வைத்திருந்தான் என்று தானியலின் பத்தாம் அதிகாரம் அறிவை அடைகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துணைக்கு உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் குறித்து நான் வந்தேன் அதாவது அந்த தேசத்தை அழுகின்ற ராஜாக்களை சாத்தானுக்கு ஒப்பிட்டு விதமாக எழுதியிருக்கிறது ராஜாவினுடைய அதிபதி அவர் காத்துக்கொண்டே இருந்தார் கருத்தருக்காக காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்லி தாவீதமான விண்ணப்பங்களும் கருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உடனே பதிலளித்தாலும் சில வழங்கக்கூடாதே இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட வாக்காளர்களாக இறைவனுடைய சத்தத்தை கழிக்கும் முடியாக இறைவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முடியாக காத்திருக்கின்ற ஒரு மனநிலை வேண்டும் என்று பரிசுத்த வேதம் படிப்பிக்கிறதற்காக ஆண்டவரின் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சபையின் கிடைக்கும்போது தான் தேவ சிரமத்தில் காத்திருந்து தேவம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்களை பெற்றிருந்தார்கள் தெரியுமா ஒரு மாத காலம் வரைக்கும் யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது ஆலோசனை கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் சிங்க கருளை போட என்று ஒரு சட்டம் எழுதி பத்திரத்தில் எழுதி ராஜா கையெழுத்து வைத்து நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு விட்டது அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது சட்ட நிகழ்ச்சியாக விட்டதே சிங்கக்கு வேலை போட்டுருவாங்களே அகில மறைந்திருந்து எபித்தாலும் கடவுளுக்கு தெரிந்தான அறைவிட்டை போட்டி கொண்டதான சொல்லி படித்து வந்திருக்கிறாங்க என்று சொல்லி தானியல் செய்யாதபடி முன்பு செய்து வந்தபடியே பல கணிகளெல்லாம் திறந்து வைத்து எரிசிலமைக்கு நேராக கலவை திறந்து வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை சோத்தரித்து அணை தேவ சபத்தில் காத்திருக்கப்படுகிற எந்த பிரச்சனையானாலும் எவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்களானாலும் உயிர் போகக்கூடிய பிரச்சனைகளாலும் ஒளிந்து கொண்டு அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுறதல்ல தைரியமாக தேவனை சோத்தரித்து ஜெவ வேண்டும் வழக்கமாக இப்படி மூன்று வேளையும் ஜெவண்டினார் என்று எழுதப்படுற நம்பல மூன்று வேலை ஜெமிக்க கட்டளை உண்டு ஆனா ரெண்டு வேலை ஜபிக்கிறதே குறைஞ்சாச்சு ஒருவேளை கஷ்டம் தான் சமயம் கிடைக்கல கருத்தனுக்கு காத்திருப்பதை கருத்துடைய சமத்துல காத்திருக்கிறத குறைத்துக்கொண்டே வருகின்றோம் அப்படி குறைத்து கொண்டு வரும்போது முன்னத்திற்கு பதில் கிடைப்பதும் குறைந்து போகும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கருத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்தின் கூப்பிடுதலை கேட்டார் பதில் பொறுமையோடு கூட காப்பு விட்டுவிடவில்லை போடப்பட்ட சேதப்படுத்தாதேமத்தூன் ஒன்று வாயை அடைத்து போட்டான் என்று நேரத்தில் சோதனைகள் வரலாம் அவர் மேற்கொள்ள மாட்டார் அது எப்படி ஜவ மண்டலரை சிங்கக்கவில போடலாமா ஆண்டவர் ஏன் அப்படி விட்டுட்டார் என்று நான் கேள்வி கேட்காதபடிக்கு அங்கேதான் அவர்கள் பாதுகாவல் இருக்கிறது என்று நன்றாக உணர்ந்து தேரனுடைய மனிதர்கள் இப்படி காத்திருக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் பதில் கிடைக்கும் என்று வேதம் சொல்கின்றபடினால் ஏற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை பெற்று சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆமையிடப்பட்டுகிறார் பதினொன்றாவது வசனத்தில் வசனம் தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவன் மேல் கருத்தன் பிரியமாக இருக்கிறார் ஹலோ நான் இதை பார்த்த ஆண்டுகள் செல்லும் பொழுது நீ மிகவும் பெரியமானவன் குறிப்பிட்ட உடனே உனக்கு கட்டளை வெளிப்பட வேண்டும் எப்பொழுதும் சமையல் எடுத்தாலும் தேவ சபத்துல காத்திரு அரசாங்கத்துல பெரிய உற்பத்தம் சேர்ந்தவர்கள் பெரிய மதிப்பு அதை விட அவளுடைய மதிப்பெல்லாம் எங்கே இருந்து தேவனோடு உரமாடுவது கொஞ்சம் நல்ல வேலை கிடைச்சிட்டு எல்லாம் புஷியா வந்துட்டா உடனே ரொம்ப புஷியா இருக்கிறாங்க பயன்படுகூட முடியலைங்க ஜெயம் பண்ண முடியல கடவுளுக்கு என்ன பேருந்து தெரியலயா எ உத்தியோகம் இருந்தாலும் பிள்ளைகள் கடவுளை போல் ஆக வேண்டியவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஆகினால் நம்முடைய காத்திருப்பெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கர்த்தரோடு விட உறவாடி பிரியமாக இருக்க வேண்டும் என்று தெரியும் சொல்கின்றது அழகாக பாடல்களை குறித்து சொல்லவில்லை கருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க எப்பொழுதும் கடவுளுடைய சம்பத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் கருத்தருக்காக காத்திருப்பார்கள் தமக்கு பயந்து தம்முடைய கிருமைக்கு காத்திருக்கிற மேல் கற்பருப்பியமாக இருக்கிறார் ஏழாவது அதிகாரம் மனவாட்டியை மனவளம் மனமகிழ்ச்சியை ஆண்டவரை உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் அர்த்தம் உலகத்தாரு உலகத்தாருக்கு இன்பம் கொடுக்கிறதல்ல சாத்தானுக்கு இன்பம் கொடுக்கிற வாழ்க்கை அல்ல தேவனுக்கு இன்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் பத்து வாழ்க்கை என்று மனவாட்டியை அழைக்கின்றது போல திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் எல்லாரு அனுபவத்துக்குள்ளே வருவதற்காக தான் காத்திருக்க கர்ப்பர் சமயத்தை தமக்கு பயந்து தமதுக்கு கிருமைக்கு காத்திருக்கிற ஒருமையில் கர்ப்பர் புரியமாக இருக்கிறார் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாவது ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்க எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த திருச்சபை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்வதற்காக பிரச்சனை உருவாக்கி இருக்கின்றது யாரும் அந்தந்த அறிவிப்பு நடித்த பிறகு அவருடைய மெப்பின்படித்தான் வெளிப்படுத்தலும் அப்படித்தான் நமக்கு அடுத்திருக்கிற வெளிப்படுத்தல் இனிதமாக ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் நாம் யாரும் நிற்பிரடையவில்லை என்று எழுதியிருக்கின்றது போல அப்படினால் எப்படி இருந்தாலும் அந்த அனுபவத்தை பெற முடியும் என்று ஏனோ கூட சரத்திரத்தான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமற் போனான் தேவனுக்கு புரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒன்று சாட்சி பிரியமான தெம நம்மெல்லா இருந்தபடி தேவனுக்கு புதிய மாணவன் என்று சாட்சி பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காத்திருப்பு யோகங்களை கற்று தந்திருக்கிறார் என்பதை பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிற உண்மையில் கருத்தர் புரியமாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நமது மீதெல்லாம் கலர் ரொம்ப புரிய வைக்கும்படியாக பெரியமானவனை உடனே பதில் கொடுக்கிறார் என்று சொல்லுகின்றது அப்படிப்பட்ட நல்ல அன்புகளை தேவ சமத்திலே பெற்று வருவதற்காக நாம் தேவனிடத்திலே காத்திருக்க வந்திருக்கிறோம் என்று ஆவிய அனைவரும் இத மாதிரி சங்கீதம் ஒன்பதாம் வாசிக்கலாம் இந்த உலகத்தில் ஏற்ற விடுவித்தமாக பலவிதமான நென்றிகள் அவமானங்கள் முதல்கள் நேசி தேர்வு நானும் நெருக்கின்றது நமக்கு அருமையான பகைக்கிறது இப்படிப்பட்ட சூழலாம் உலகத்தில் உண்டாகிக் கொண்டிருக்கும் அதற்குரிய நமக்கு அடுத்து கிடைக்கப்போது என்பதை உணர்ந்தவர்களாக எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் எவ்வளவு நென்றிகள் எவ்வளவு கைவிடப்படுகிற தன்மை இருந்தாலும் காட்டிக் கொடுக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவ ஜனங்களில் கற்பினுடைய சமூகத்தை விட்ட நிலைகளாலும்படி கற்பினுடைய பாலப்படுகிற காற்றிருக்கக்கூடிய மனநிலைகளை சரியாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபியான வாசிப்போம் உன் ராஜாக்கள் உன்னே வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாக இருப்பார்கள் வரையிலே முகங்கப்புறம் பணிந்து உன் காய்களின் தூளை நக்குவார்கள் நான் கருத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் மொட்கப்படுவது அப்போது அறிந்து கொள்வா என்று சொல்லு மீதமா சொல்லுகிறேன் அறிந்து கொள்ள முடியுமா இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் அதிபதிகள் நம்மை வணங்க வருகின்ற ஒரு நாம் இந்த உலகத்தை அடுத்து ஆளப்போகின்றமா அப்படி ஆளுகளை ஆளுகைக்கு வரும்போது ஆளுநர்களுக்கெல்லாம் சில அவசியங்கள் வரும்போது நிச்சயமாக ராஜாக்களை பணிந்துதான் ஏழை மக்களே பொறுப்புகளாக இருக்கின்ற அதிகாரம் மாற்றப்பட்டு அந்த இடத்துல மற்றவர்கள் அவர்களுக்கு சில உதவிகள் வேண்டுமானால் இவர்களை அணுகியாக வேண்டும் ஆகியனால் ராஜாக்கள் எல்லாரும் இவனை வளர்க்கக்கூடிய தந்தைகளாகும் அப்படி நாயகெல்லாம் உன்னுடைய கைத்தாய்களாக இருப்பார்கள் அவனை பணிந்து தரையில் விழுந்து பணிந்து உன்னை பாடத்தில் உள்ள நக்குவார்கள் எனக்கு காத்திருக்கள் மிக்கப்படுதல் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று பரிசு சொல்லுகிறார் நான் தேவதை காத்திருக்கிறதுக்காக குடும்பத்தில் பல நெருக்கங்கள் ஜமிக்கப் போகக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது ஜமிக்க கூடாது புரித்திருக்க கூடாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகள் போடுவார்கள் சில ஏசுவார்கள் பரியாசம் பண்ணுவார்கள் இதற்குடாகவும் கடவுளத்தை நெருங்கி ஜபித்து கத்திற்காக காத்திருக்கிற உள்ளங்கள் இருக்கின்றதே இவர்களுக்கெல்லாம் ஒரு பொறுமையான வாழ்க்கை அடுத்து வரப்போவது என சொல்லுகிறார் புரியமான நிலை எதற்காக அந்த வாழ்க்கைகள் வந்திருக்கிறார் ஏன் இப்படி அக்காலத்தில் எல்லாரும் தூங்கும் நாம் வந்து இப்படி காத்திருந்து சட்டம் போட்டுக் கொண்டு ஏன் இருக்க வேண்டும் என்பதை நன்றி உணர்ந்து நாம் எல்லாரும் ஒரு நாள் ராஜாக்களாக அதிகாரிகளாக அகப்போவது சிறுதி சொல்லுகிறோம் மாசத்துக்கு ஒரு தடவை ஒழிப்புறோம் நாங்கள் பாம்பேயில் இருக்கிற காலத்தில் ஆரம்ப காலத்தில் எவரி சாட்டர்டே ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு முழுவதும் அதுக்கெல்லாம் எனக்கு மொழி தூங்க முடியாது வேண்டாம் யாரும் எழுதி கொடுக்கறதில்லை அந்த நைட்ல ஒரு நாள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அடைவதற்காக மாறுவதற்கான அனுபவத்தை பெ காத்திருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இல்லாதே வருவதற்கு வருத்தம் அந்த பிறகு வருத்தம் அப்படி நம்ம அனைவரும் காணப்படுகிறோம் அப்படி ஆகாதபடிக்கு காத்திருப்பதை மேன்மை மகா மேன்மை கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல இந்த உலகத்தை ஆளுகொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர்கள் உன்னை வந்து பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவேன் சொல்கின்றது காரணம் வெளிப்படுத்தின ஐந்து அதுகாரம் ஒன்று பத்து வச வாசிக்கின்ற சந்தோஷத்தை பெற்றிருக்கின்ற நமக்கு ஏதனுடைய பரிசுத்தானின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றன நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நமக்கு என்ன மேம்பு தெரியுமா ரெண்டு விதமான பதவிகள் அவாசிக்கலாம் எங்களை தேவனுக்கென்று உம்மடி மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரிகளும் ஆகினேன் நாங்கள் பூமியில் அரசாழும் என்று புதிய பாட்டை பாடினாள் என்று சொல்லி ஒரு கூட்டம் பரலகப்பில் பாடிக்கொண்டிருக்கின்றதை அந்த அபசாய தரிசத்தை ஏதான் பத்மிஜி விளைவித்து தரிசனமாக பார்த்து அந்த புசத்தின் வெளிப்பாடு புசகர்கள் வெளிப்படுத்தல் ஆகினால் அவருக்கு வெளிப்பாடு வெளிப்படுத்தல் அபிஷேகம் ராஜாவாக மாத்திருந்தால் இருக்கணும் ஆசாரியனாக கூடாது சௌரப்படி ராஜாவாக இருக்கும்போது சாமியில் தெற்கு தரிசி வருவதற்கு முன்னாலே அவன் பணி செலுத்தி விட்டபடினால் விட்டு போய்விட்டது என்றெல்லாம் இருக்கின்றது செய்யக்கூடாது என்று ராஜா அவிதமாக பரிபடுத்தினவுடனே பணி செலுத்தினோடு அங்கிருந்து குஷ்டர்கள் கண்டு சாகுவரைக்கும் புஷு செட்டு போனார் அவர்கள் செய்யக்கூடாது ராஜாக்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் அந்த வேலைக்கு மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படி ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டது ராஜாவாக மாறக்கூடாது அது பழையாட்டினுடைய தன்மை நமக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா முறைமீனான அபிஷேகமாக மெல்லி சீதைக்கும் மரமின்படி ஆசாரியனாக பிணாவாகினாக்கிறது நம்ம எல்லாரும் ராஜாக்களை ஆசாரியனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அகில தமக்கு காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனியின் செய்பவர்களை உலகத் தோற்றம் முதல் மனுஷன் அறியவில்லை உணரவில்லை என்று சொல்லுவேன் சொல்கிறேன் அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பிணியற்பாட்டு விசுவாசிகளுக்கு திருச்செமின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன் சொல்கின்ற அப்படினாலே இவை நாங்களே பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் வாழ்வு நமக்கு வரும்பொழுது அது எவ்வளவு பெரிய மேன்மையாக இருக்கும் என்பதை உணர்ந்து அதை அடைந்து கொள்வதற்காக அதற்காக அதை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்காக அதற்கான தேவ கருமைகளை வல்லமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காலங்களில் இந்த காத்திருப்பு யோகத்துல வந்திருக்கின்ற பதினால் தேவ ஜன்களை செம்மையாக பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் அதே மாதிரி ராஜாக்களாக ஆசாரிகளாக ஆகப் போகிறோம் ஒன்றே ஆவியான சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பதாவது வசனம் முப்பத்தி சங்கீதம் ஒன்பதாவது வசனம் பொருளாதார அருப்புண்டுவார்கள் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பூமியில் ஆயமர்சம் அரசாட்சி செய்யும் பொழுது பொருளாதாரம் அது இன்னொரு புதிய பூமி ஆண்டு உண்டு வரும் பொழுது பொருளாதாரம் எல்லாருமே அறுப்புண்டு நரகத்துக்கு சென்று விடுவார்கள் காத்திருப்பவர்கள படிப்படினாலே அப்படி புல்லாமல் எல்லாரும் இந்த உலகத்தை அழிந்து போகின்ற பொழுது இந்த உலகம் அழிந்து போன பிறகு இன்னொரு உலகத்தை கர்த்தர் உண்டாக்கி அவருக்காக காத்திருந்த மக்களுக்கு அந்த உலகத்தை கொடுக்க போற ஆரம்பிச்சிருவேன் வாழ்வியடைப்பு இப்படிப்பட்ட மிக வெளிப்பாக மிகவும் சந்தோஷத்தோடு ஆண்டவர் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தந்து வைத்திருக்கிறாரே நான் எப்படி அடைந்து கொள்ளாமல் போக என்ற உணர்வோடு கூட வேண்டும் என்று ஆவியான அதிகாரம் பதினேழு பதினெட்டு வருஷங்களிலே இங்கே அந்த புதிய பூமியை பொறுத்து எழுதியிருக்கிறதும் இதோ நான் புதிய புதிய பூமி சிரிச்சிக்கிறேன் முந்தினவர்கள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் எந்தெந்த மகிழ்ந்து கைகூர்ந்துருங்கள் கைகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவன் நினைக்கின்றது போல ஏதோ ஒரு சிலையில் சபைக்கு பார்வச்சிருக்கிற மாதிரி குடியரசு பயார் வச்சிட்டாங்க அப்படித்தான் பலர் எண்ணுகின்றார்கள் இல்லை இது கடவுள் கொடுத்த பெயர் கட்டுகிற ஆரம்பி சொன்னது போல அவரே இந்த சபையை கட்டி நம்ம கொண்டு வந்து சேர்த்து இந்த நகரசிகளை நமக்கு வெளிப்படுத்தி தந்து நம்மை படப்படுத்தி நம்ம நிலைநிற்கும்படியாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறபடிதான் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று ஆகிய நிறுத்தம் நாற்பதாம் அதிக ஆரம்பித்த மறுபடியும் வாசிக்கலாம் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொதுப்பணி அடைந்து பல்கலை போல சட்டை எடுத்து எழும்புவார்கள் அமிலமான ஒரு அனுபவத்தை தேவராமியான வல்லமையாக இறங்கி கொண்டிருக்கின்ற அப்படின்னாலே எல்லாரும் அந்த கழுகளை போகின்ற ஒரு வல்லமையை பெற்று எழும்பி பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கடந்து வர வேண்டும் சீக்கிரமாக நான் இந்த இடத்தை விட்டு இந்த பூமியை விட்டு பறந்து வேறொரு மரவடத்துக்கு செல்லக்கூடிய நாட்கள் எடுத்து அது யார் தடுத்தாலும் நடத்தான் போகின்றது ஆகியோர் இப்படிப்பட்ட காத்திருப்பு யோகங்களில் நம்மை கலந்து கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறபடினால நேரங்களை தூக்கி சோம்பலோடு நடந்தது எல்லா சோம்பலும் பழைய போயிட முடியும் அதற்காக இடம் கொடுத்து விரைவேற்று அதற்கு நேராக திருப்பி கருத்தருடைய காத்திருப்பதை கலந்து கொண்டு பெரிய மக்கள் களை உழைப்பு சட்டில் எழுத்து எழுப்பதற்கு நம்மை தொடர்ந்து திராத்துவதே நல்ல வேலைப்படுத்தும் முடியாதே நடுபடி நம்ம எல்லாரும் செய்வோம்